ம் பர்ணேயாமைஸ்சநூமேவாயு நோத்வா பூஷா விஷவே நோரி நோகஸ்பதிர் ிா முக்கோபத் இரண்டாவது முண்டம் முதல் ண்டம் நாது மந்திரம் அக்னூர் சுஷிச்சிரூரியோ வாக்விவத்தேதம ப்றிவீஷூராத்மா உபநிஷத் சிருஷ்டியை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது சிருஷ்டியை உபதேசிப்பதனுடைய நோக்கம் இந்த சிருஷ்டி காரணம் இந்த சிருஷ்டி காரியம் முழுவதிலும் வியாபித்திருக்கிறது என்பது என்கின்ற ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக சிருஷ்டியை உபதேசம் பண்ணுகிறது நாம் அனுபவித்து கொண்டிருப்பதெல்லாம் இந்த வேற்றுமை வடிவமான சிருஷ்டி ஆனால் இந்த வேற்றுமை வடிவமான சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கிற மெய்ப்பொருள் சிருஷ்டி காரணம் அந்த சத்தியமான வஸ்து ஒன்றே ஒன்றுதான் பலவாறாக ஆகியிருக்கிறது ஒரே மரத்தினுடைய விதையானது பல்வேறு மரங்களுக்கு காரணமாவது போல ஆக நம்ம என்ன திருஷ்டாந்தம் சொன்னாலும் பிரம்மனுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்து வரைக்கும் போகலாமே தவிர அந்தந்த திருஷ்டாந்தங்கள் மூலமாக அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் உபனிஷத் நேரடியாக சொல்லாமல் ஆனால் உண்மையை உணர்த்துகிறது சொல்லுகிறது இப்போ முதல் மந்திரத்தில் பார்த்தோம் அக்னி திருஷ்டாந்தம் இந்த கண்டத்தில் அக்னி திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது விஷ்புலிங்காகங்கிறது என்னது பிரபஞ்சா அக்னிஹி இஸ்இக்குவல் டு பிரம்ம விஷ்புலிங்காகங்கிறது என்னது கிரியேஷன் சிருஷ்டி படைப்பு பிரபஞ்சம் அப்படி போட்டுக்கலாம் பிறகு ரெண்டாவது மந்திரம் வந்து அந்த பிரம்மன் அது அச்சேத்தனம் அல்ல சேத்தனம் அரூபம் சேதனம் அரூபம் அதுவே அனைவருடைய சரீரத்திலும் இருப்பது புருஷா அந்த சேத்தன தத்துவமான பிரம்மன் அங்கு இங்கு என்று இல்லாமல் எங்கும் இருக்கிறான் ச பாஹியாபியர ஸ்தூலசரீரரகித சூஷ்மசரீரகித அஜக ஸ்தூலசரீரரகித அப்பிராணாக அமனாக சூக்மசரீரரகிதா காரணசரீரகித அக்ஷராத்து பரதா பரஹா நாம ரூபாணி மாயா அதிதா அஹ விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம இந்த உபநிஷத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரம்மனை வந்து என்ன சொல்வது மெட்டீரியல் காசாகவே தான் சொல்றது நிமித்த காரணமாக சொல்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கணும் விவர்த்த அம்சத்தையோ அந்த பரிணாமி விஷயத்தையோ விவர்த்தத்தை பற்றியோ பரிணாமியை பற்றியோ நிமித்தத்தை பற்றியோ சொல்லலை ஆனால் மெட்டீரியல் காசுன்னு சொல்லுவாங்க இந்த கச்சா பொருள் முதற் அந்த திருஷ்டியில் தான் பேசுகிறது பிரம்மன் ஜெகத் உபாதான காரணம் அது என்ன உபாதானன்னு சொல்லலை பரிணாமி உபாதானமாக விவர்த்தோபாதானமாக நிமித்த காரணமாக அதெல்லாம் சொல்லலை ஆனால் சொல்லியிருக்கிறத பார்த்தா நமக்கு புரியறது பரிணாமி உபாதான காரணமாகவே பேசிக்கொண்டிருக்கு ஆனால் அந்த பரிணாமி உபாதான காரண அம்சமாக பேசிக்கொண்டிருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பரிணாமி உபாதான காரண அம்சம் மாயா அம்சம் மாய பிரம்மனுக்கு வேறாகவும் இயங்க முடியாது பிரம்மனாகவும் முடியாது மாயை பிரம்மனை சார்ந்துதான் இயங்க முடியும் ஆனால் மாயை பிரம்மன் அல்ல மாயை காரியம் பண்ண முடியாது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத புரிஞ்சுக்கணும் நாம் பிரம்ம வெத்தறி பிரம்மனுக்கு வேறாக மாயை செயல்பட முடியாது பிரம்மனை சார்ந்துதான் செயல்பட முடியும் ஆனால் பிரம்மன் மாயை அல்ல மாயையை பற்றி விளக்க ஆரம்பித்தா எப்படி போகும் தெரியும் உங்களுக்கு அதனால் மாயையை பற்றி உங்களுக்குலாம் தெரியுங்கிற நம்பிக்கையில் நான் மாயைங்கிறத பற்றி ரொம்ப விளக்கலை மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே என காயமும் கருத்தும் மாயை மறைக்க வல்லார்கட்கு மாயை மறைய வித்யா மாயையினால் அவித்தியா மாயை மறைவதோடு மட்டுமல்ல வித்யா மாயையும் சேர்ந்தே மறைகிறது காயமும் இல்லை கருத்தில்லை தானே அந்த உதாரணத்தை மறக்கக்கூடாது மூங்கில் காடு அந்த உதாரணன்னா எந்த உதாரணம் கேட்கணுமோ அந்த மூங்கில் காடு உண்டாகின்ற நெருப்பானது மூங்கில் காட்டை எரித்துவிட்டு தானும் அடங்கி விடுவது போல இந்த மாயையினால் உண்டாகின்ற மெய்யறிவானது மாயையை நீக்கிவிட்டு என்னது அறிவு தானும் நீங்கி விடுகிறது அப்புறம் என்னென்னா அப்புறம் நம்ம எங்கே பேசுறதுக்கு இருக்கு சும்மா இருக்க சுகம் ஆனால் நமக்கு வந்து மனசில் பதியணுங்கிறதுக்காக வேண்டி உபனிஷத்தை என்ன பண்ணுகிறது அந்த பிரம்மனை அறிமுகப்படுத்தி அக்னி திருஷ்டாந்தத்தில் பிரம்மனுடைய ஸ்வரூப லட்சணங்களை சொல்லி தடஸ்த லட்சணமாக பிரம்மனை அறிமுகப்படுத்தி பிறகு பிரம்மனுடைய ஸ்வரூப லக்ஷணங்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பிரம்மனில் இருந்து மாயா சகிதம் பிரம்மனில் இருந்து இந்த சிருஷ்டியெல்லாம் பூத சிருஷ்டி பௌத்திக சிருஷ்டி உண்டாகி இருக்கிறது என்று சொன்ன உபனிஷத் இந்த நான்காவது மந்திரத்தில் விராட் சிருஷ்டியை உபதேசம் பண்ணியிருக்கு இந்த நான்காவது மந்திரம் எதை உபதேசம் பண்ணி இருக்கிறது விராட் சிருஷ்டி விராட்டுன்னா என்னர்த்தம் விஸ்வரூபகா ஸ்தூல பிரபஞ்ச இந்த ஸ்தூல பிரபஞ்சமே பகவானுடைய சரீரம் இதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கணும் சொர்க்கலோகம் வந்து என்னது பகவானுடைய தலை சூரியனும் சந்திரனும் அக்னியும் பகவானுடைய கண்கள் அக்னியை நான் சேர்த்துருக்கேன் த்ரையம்பகம்னு சொல்கிறதுனால சேர்த்துருக்கேன் மந்திரத்தில் இல்லை சந்திர சூரியவ் சக்ஷுஷி ஸ்ரோத்ரே திசஹா திசஹா ஸ்ரோத்ரே போட்டுக்கணும் அக்னி சக்குஷி சந்திர சந்திரசூரிய சக்ஷுஷி அப்படி போட்டுக்கணும் திசஹா ஸ்ரோத்ரே திசைகளே அதன் காதுகள் சர்வத்திருதிமல்லோகே சர்வம் ஆவருத்திய திருஷ்டதி இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பகவத்கீதை பதிமூணாவது அத்தியாயம் சர்வத்திருதிமல்லோகே சர்வம் ஆவத்திய திருஷ்டதி அந்த கீதையில் இருக்கிற அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மனசில் வச்சுட்டே இருந்தால் எப்பவும் நல்லது எது நேயம் எத்தப் பிரபக்ஷாமி கீதையோட மகிமை உபனிஷத்தை படிக்கிறபோது புரியும் நல்ல உபனிஷத்தை படிக்க படிக்க கீதை எப்படி அழகாக இதை சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு ஒரு நல்ல விசாரம் பண்ணுற முமுக்ஷுவுக்கு இருக்கும் இருக்கணும் அது டெக்ஸ்ட் பைஹார்ட்டாக இல்லைன்னா இது ஒரு கஷ்டந்தான் அதனால தான் அந்த டெக்ஸ்டைல்லாம் மனப்பாடமாக இருக்கணும்னு சொல்கிறது அப்படி இருந்தால் இதெல்லாம் ரொம்ப சௌரியமாக அநாயாசமாக புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக அந்த விற்பி வேறு விற்பி வராது இல்லையா எப்போ வந்து ஸ்லோகங்கள்லாம் மனசில் இருக்கோ அந்த ஸ்லோக அர்த்தமும் மனசில் இருக்கோ அப்போ எப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே அவைலபிளாக இருக்கே இப்போ வந்து இங்கே ஆசிரமத்தில் வந்து க இப்போ எலக்ட்ரிசிட்டி போயின்னு இருக்கு ஜென்ரேட்டர் என்ன இது போச்சு உடனே அதை போட்டுருவாங்க அதே மாதிரி நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம இந்த ஜென்ரேட்டர் மாதிரி இந்த வேதாந்தம் வேதாந்தம் வந்து எப்போவும் நம்மளை துக்கம் இல்லாமல் வச்சுங்கிறதுக்காக இந்த ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குது இப்போ இங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் இது மாதிரி இன்னும் ரெண்டு ஆசிரமத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அவ்வளோ சக்தி உட்கார்ந்துருக்கு அதுக்குள்ளே அது மாதிரி அந்த எப்படி எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம அது மாதிரி நிறைய ரிச்சாக படித்து வச்சுக்கணுங்கிறேன் அதுக்காக இது வந்து இன்னும் ரெண்டு ஆசிரமத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்குள்ள சக்தி இருக்குது நம்ம அதில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க பிரஸ்தான திரையமும் இருந்ததுன்னு சங்கர பாஷ்யம் அவருடைய பிரகடன கிரந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் என்ன ஆகும்னா எப்பெல்லாம் இந்த உலகம் நம்மளை தாக்கிறதோ சுவாமிஜி பணமெல்லாம் போராது என்ன அது சரியாக இல்லை இதுக்கு சமம் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறதோ அப்போ உடனே பிரகிரு விகிருந்தோதஸ்வாவ சதசதிதமசேஷம் பாசயன் நிர்விசேஷதி பரமாத்மா ஜாகிரதாதிஷ்வாசுமீதிபேண புதே உடனே வேலை பண்ணணும் யுபிஎஸ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை உடனே ரெடியர் சம்சாரம் வந்து அடிக்கிறபோது என்ன இருதுன்னா சம்சாரம் வந்து தாங்க துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிற போது ஏது உனக்கு துக்கம் இது ஏமி ஸ்வாஹா நாங்கள் அந்த காலத்துலேயே படித்து வச்சிருக்கோம் இது ஏமி துக்கம் அப்படிம்பான் ஒரு பாட்டு அது அதாவது இந்த கதை வந்து என்னன்னா இது சும்மா இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லி வைக்கிறேன் இது ஏமி துக்கம் தான் ஸ்வாஹா உன் பிராரத்த கர்மனை இதென்னமாம் அப்படின்னு நான் அவங்க தான் என்ன ஒரு பையனுக்கு வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு சரியாக தெரியாது ஆனால் அவங்க அப்பா பணக்காரர் பெரிய பணக்காரர் இந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பணத்து மேலே ஆசை அதனால இந்த பையனுக்கு எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவோ இவருக்கு பிடிக்கவே இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பா அம்மா ப்ரெஷர் அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் தாங்க முடியல அவனு அர்த்த சுவய பேர் தெரியாது அர்த்த அந்த வாத்தியர் என்ன முன்னோர் விடு சுவாஹ பிரார்த்த கமணே மாரி எதா தும் நடனே ஜேய்தாமி யாத்தம் அனிமரம் சத்தன் சேர்வாணி பாசிமுகம் சர்வ்மல்லோக்கே சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் இந்த ஸ்லோகமெல்லாம் எவ்வளவு கிளாரிஃபை எவ்வளவு தெளிவை கொடுக்குங்கிறீங்க நல்ல தெளிவாக படித்து வச்சுனுட்டோம்னா அது எப்போ வேணாலும் அற்புதமாக வேலை செய்யும் ஆக திசா ஸ்ரோத்ரே திசைகளே அதன் காதுகள் விவருத்தாக வேதாகா இந்த விவருத்தாகக்குன்னு நேற்றுக்கு சொன்னேன் உத்காட்டித்தாக பிரசித்தாக அது இன்னொரு விசேஷமான அர்த்தம் கவனித்தேன் அதாவது பறந்து விரிந்துள்ள வேத நூல்கள்னு ஒரே புஸ்தகம்தான் இல்லையா மற்ற மதத்துலலாம் என்னது ஒரே புஸ்தகம் குரு கிரந்த சாஹிப் நம்ம ஊர்லேயே சொல்லுவோமே அப்புறம் பார்ப்போம் குரு கிரந்த சாஹிப் அது ஒன்று தான் அது ஒன்று தான் எல்லாத்துக்கும் குழந்த பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் செத்த பிறகும் சார்த்தம் எல்லாத்துக்கும் கிரந்த பாட் அதுதான் வைப்பா எல்லாத்துக்கும் அதான் ரிச்சுவல் மாதிரி நடக்கிறது சீக்கிய மதத்தில் இப்போ குரான் ஒன்று தான் இருக்குது பைபிள் ஒன்று தான் வச்சுன்னு இருக்காங்க அப்புறம் என்ன புஸ்தகம் சேர்ந்துருக்கா எனக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து நம்ம தேசத்தில் நம்ம மதத்தில் அந்த காலத்துலேருந்தே எத்தனையோ கிரந்தங்கள் இருக்குன்னு எவனும் மறுக்க முடியாமல் நாமளும் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது பரம்பரை பரம்பரையாக அறிவு நூல்கள் ஏராளமாக இருக்குது பாகிஸ்தானில் கூட சொல்லிக்கிறாங்களாம் எங்களுடைய முன்னோர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாம் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் முஸ்லீமாக இருந்தால் கூட எங்களுடைய முன்னோர்கள் நாகரீகம் மற்ற உலகத்து மற்ற நாட்டுகளில் எல்லாம் காட்டுமிராண்டிகளாக தெரிஞ்சபோது இங்கே நாகரீகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அப்படின்னு அவங்களும் எழுதிக்கிறாங்க அவங்க யார் பின்ன பாகிஸ்தான் யார் பாகிஸ்தானும் நம்மளுது அப்படி நான் சொல்லலை ஹரிதாஸ்கிரி சொல்லுவார் பாகிஸ்தான் அது பாகிஸ்தான் இல்லைப்பா பாகிஸ்தானும் நம்மளுது அங்கே இருக்குது அது எப்படியா வாங்கிடணும் அவன் என்ன சொல்கிறான் இது பாகிஸ்தான் ஆனான் ஹிந்துஸ்தான் அங்கே சொல்லிகிட்டு இருக்கான் இது ஹிந்துஸ்தான் தான் அவன் சொல்கிறான் அவன் ரேடியோவில் வந்து ஹிந்துஸ்தான்மே தான் சொல்கிறான் அங்கே ஹிந்தி நிறைய இருக்கேன் இல்லை இங்கேருந்து போனாலும் தானே எதுக்கு இதை சொல்கிறேன் நான் அங்கே எப்போவுமே நம்ம தேசத்தில் இந்த சாஸ்திரங்கள் இருக்கு வேதங்கள் புராணங்கள் இத்திஹ வேதம் சூத்திரம் ஸ்மிருதி புராணம் இத்திகாசம் இத்தனை கிரந்தங்கள் இருக்கு வாழ்க்கையில் எவனும் படிச்சு முடிய முடியாது எவனும் இந்த தேசத்தில் சமஸ்தாஸ்திரங்களையும் நம்ம பாரத தேசத்தில் ஒரு பண்டிதன் எவ்வளவு பெரிய பிராமணனாக இருந்தாலும் பரிபூர்ணமாக சமஸ்த வித்யா பாரங்கதனாக இருக்க முடியவே முடியாது அனந்தாவை வேதா ஆஹா இல்லை விவருத்தாகா வேதாகானா என்ன அர்த்தம் எண்ணற்ற வேதங்களே அவருடைய வாக் அப்படின்னு அர்த்தம் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் அவருடைய வாக் வேதங்கள்லாம் எப்படி இருக்கு சாதர்மா வேதம் யார் யார்கிட்ட பிராமணனுடைய நாக்கள் இருக்கு வாக்கள் இருக்கு அதனால தான் சொல்லுவோம் வேதம் சொல்கிற வாயால் இப்படி பேசாதே அப்படிதான் சொல்லுவோம் குழந்தை பையங்கள்கிட்ட என்ன பேசணும்போது ஏய் வேதம் வேதம் படிக்கிற வாயால் இப்படி சொல்லாதே வேதம் சொல்கிற வாய் வேதம் சொல்கிற வாய் சொல்லிக்கிட்டே இருப்போம் வள்ளுவர் கூட சொல்றார் பாருங்க இன் சொல்லால் ஈரம் அலை ஈரம் படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அதான் சிவம்யன்னு சொன்னது சிவம்யேன்னு இனிமையானவனேன்னா செம்பொருள் கண்டார் வாய்சொல் ஆக விவருத்தாகா வேதாகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பறந்து விரிந்துள்ள வேத நூல்களே பறந்து விரிந்துள்ள வேத நூல்களே அவருடைய வாய் அக்னிஹி மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரிய ஸ்ரோத்ரே விவருத்தாக வேதாக் அது மாத்திரம் இல்ல அந்த காலத்துல வேதம்தான் நாடு முழுவதும் பிரசித்தம் வேதத்துல வேதத்தை வந்து என்னது வேதம் சிறந்த தமிழ்நாடு வெற்றி இட்டு திக்கும் கொட்ட கொட்டுமுரசே வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டுமுரசே வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதம்தான் முதல்ல எடுத்தவுடனே வேதம் ஓதிய வேதியோர் மழை இப்படி வேதத்துக்கு மதிப்பு ஆக வேதம் வந்து பிரசித்தமானது இந்த காலத்தில் வேத பாராயணம் பண்ண வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது அந்த காலத்திலலாம் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் ஏன்னா அரச சமூகம் ஏற்றுக்கொண்டது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது வைதிக தர்மத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது ஆகையினால் அது சமூகத்தில் இருந்தது அதனால விவருத்தாக வேதாகான்னா பிரசித்தாக வேதாகா ரெண்டு அர்த்தம் விவருத்தாக வேதாகான்னு என்ன அர்த்தம் இறைவனுடைய வாக்குலிருந்து வந்ததுங்கிறத விட இது ரொம்ப விசேஷமான அர்த்தம் பகவானுடைய வாக்கிலிருந்து வந்ததுங்கிற அர்த்தமும் நேற்றுக்கு சொன்னேன் அதனால அதுவே அவருடைய வாக்குன்னு சொல்கிறோம் பகவானுடைய வாக்கே வேத வேதங்களே பகவானுடைய வாக்கியம் ஞா வச்சுக்கணும் பகவான் வந்து நேரடியாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவர் வேதத்து மூலமாக தான் நமக்கு உபதேசம் பண்றார் பகவான் வேத ரூபமாக இருக்கார் நான் சொல்லலை கிருஷ்ணனே சொல்றார் வேதை சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் ஆக என்னால இறைவன் வேத வடிவமாக இருக்கிறார் வேதத்தினால்தான் இறைவன் சொல்லப்படுகிறார் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமி புறப்பாடாகி போகும் பொழுது பார்த்தா முதல்ல ஜீயர் சுவாமிகள் போவார் பின்னால திவ்ய பிரபந்த கோஷ்டி போகும் பின்னால பெருமாள் வருவார் அவருக்கு பின்னால் வேதங்கள் இதனுடைய அர்த்தம் என்ன வேதம் தான் முதல்னு அர்த்தம் வேதந்தான் முதல் அந்த வேதங்களால் சொல்லப்படுறவன் பெருமாள் அந்த பெருமாளை வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த பெருமாளை புகழ்றது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் விளக்கம் கொடுத்து வழிகாட்டி கூட்டின்று போறவர் ஆச்சாரியர் அதனால் அவர் முன்னால் ஆச்சாரியன் நமக்கு தெரிஞ்ச பாஷையில் இருக்கிற நூல்கள்ல இருக்கிற கருத்துக்களை விளக்கி சொல்றார் அவர் அந்த பெருமாள் அந்த பெருமாள் எங்கிருந்து வந்தார்யோனித்வா வேதங்களார் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய்போற்றி வானவன் கான் வானவர்க்கு மேலானான் கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆஹ விவருத்தாக வேதாக வாக் வாயு பிராணஹா அவருடைய மூச்சு காற்று என்னதுன்னா அவருடைய மூச்சு காற்று காற்று இந்த வெளியில் சுற்றி கொண்டிருக்கிற காற்று இருக்கே இதுக்கு இன்னொரு பேர் மாத்தரிஸ்வான்னு பேர் இந்த வாயுவுக்கு மாத்தரின் ஆகாஷம் ஸ்வான்னா சுத்துறதுன்னு அர்த்தம் ஆகாஷே மாத்தரி ஸ்வயத்தை இத்தி மாத்தரி ஸ்வா மாத்தரின் ஸ்பேஸ் காற்றுக்கு ஒரு பேரு மாதரிவார் ஆகாய சுத்திண்டே இருக்கார்பேஸ்லோமா தரிஸ்வா ததாதி என்று ஈஷாவாசியோபனிஷத் மந்திரம் சொல்றது இந்த மாதரிஸ்வா இந்த வாயு பகவான் அவர்தான் பிராணனா இருக்கார் அதனால என்ன சொல்றோம்னா காற்றை மாசுபடுத்தாதீர்கள் இதெல்லாம் இப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும் இப்போ காற்று இறைவனுடைய மூச்சுக்காற்று காற்றே இறைவனுக்கு மூச்சாகும் காற்றே இறைவனுக்கு மூச்சாகும் மூச்சாகும் அதனால நீ காற்றை இடைஞ்சல் பண்ணினியானா பரமார்த்த சுவாமி சொல்லுவார் காற்றை நீ இடைஞ்சல் பண்ணினியானா பகவானுடைய லங்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும் பகவானுடைய லங்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னா என்னாகும்னா நம்மளெலாம் டிஸ்டர்ப் ஆகிடுவோம் பகவானுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் என்னது அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுர நரகோ போகி கந்தர்வ தைத்தியா என்ன அர்த்தம் பகவானுக்குள்ளதான் நம்மளா இருக்கும் அவருடைய லங்ஸ் அஃபெக்டானால் யாரு பாதிப்பா காற்றை மாசுபடுத்தினால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கும் பகவானுடைய லங்ஸ் போயிடும் நுரையீரல் பாதிக்கப்படும் அது பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்னா நம்ம பாதிக்கப்படும் லிவருக்கு தான் நுரையீரலா லங்ஸுக்கு நுரையீர் தான் உடனே லிவருக்கு என்ன சொல்லுவோம் கல்விங்களா சரி சரி அவருடைய இது மாறிடும் அதனால் ஜாகிரதை நம்ம வந்து எப்போவுமே நம்ம வேதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தை சமூகத்தினுடைய இது நேச்சரல் என்விரான்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா என்ன சுற்றுப்புற சுகாதாரம் சுக ஆதாரம் சுகாதாரம் சுகாதாரம் சுகாதாரம்னு சொல்லிகிட்டே அர்த்த பார்த்திருக்கீங்களோ பார்த்த மாதிரி தெரியல முகத்தை பார்த்தா தெரியுது சுகாதார சுகாதார மந்திரி சுகாதார மந்திரிங்கிறது கரெக்ட் தான் அவருடைய சுகத்துக்கு ஆதாரத்தை தேடிக்கிறார் மந்திரி பதவி அவருடைய சுகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது ஹெல்த் மினிஸ்டரிங்கிறார் சுக ஆதாரம் அது தமிழில் வந்து சுக சுகந்தன சக சகதேவன் சொல்கிற மாதிரி சகதேவன் இல்லை சகாதேவன் சொல்கிறாங்க சகாதேவன்கிற தப்பு சகதேவன் சகதேவன் தான் அவனுக்கு பேர் இப்படிதானே இருக்குது சகாதேவன் அப்படிங்கிறது கிடையாது சகாதேவராஜாலாம் கிடையாது சகதேவராஜா தான் கரெக்ட் தேவனுடன் கூடியவன் அர்த்தம் சகதேவா இப்போ இது ஜாக்கிரதையாக இந்த மாசுபடுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் நீ அடுத்த மந்திரம் சொல்ல போகிறது பாருங்கள் இன்னும் ரொம்ப அழகாக சொல்ல போகிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் விஸ்வரூப உபாசனைன்னா என்னன்னா என்விரோன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே விஸ்வரூப உபாசனை என்னெல்லாம் பண்ணுறோம் எத்தனை பண்ணிகிட்டு அதாவது என்ன சொல்கிறது இந்த ஹியூமன் பீயிங் நம்மளையும் சேர்த்தான் சொல்கிறேன் நம்மளும் அதுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை இல்லை நாங்கள்லாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்லு நம்ம கொஞ்சம் குறைச்சி பண்ணுறோம் மற்றவங்க அதிகமாக பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நமக்கு பயந்துன்னு குறச்சி குறச்சி பண்ணுறோம் இயற்கைக்கு இடையூறு செய்கிறது இயற்கையை அனுபவிக்கணும் இயற்கையின் இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழணும் நமக்கு சில பாதுகாப்பு தேவைப்படுறது ஆனா இயற்கையை மனிதன் பாழ்படுத்துறதுக்கு என்ன சொல்றது இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை அவ்வளவு நாசம் பண்றான்னு சொல்றாங்க இதை கத்து கொடுத்தது அமெரிக்கா இப்ப அவன் உபதேசம் பண்றான் இப்ப நமக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம என்ன சொல்றோம் அவன் அவந்த போகத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை ம நமக்கு நம்ம நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் ஆகையினாலும் இப்போ அவன் போக வேண்டாம்னு சொன்னால் நம்ம விட தயாராக இல்லை நீ உனக்கு இப்போ தான் புத்தியே வந்திருக்கு எங்களுக்கு புத்தி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது நீ பொறுமையா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்பா பிள்ளை சொல்கிறது இல்லையா பையன் அப்பா பிள்ளைய பார்த்து இந்த பாரு நான் தான் கெட்டு நீ கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் எனக்கு இத்தனை நாள் கழிச்சு தான் இந்த உண்மை புரிஞ்சுது அப்படின்னு அவன் ரொம்ப விவேகமாக உனக்கு இத்தனை நாள் கழிச்சு தானே புரிஞ்சுது எனக்கும் அதே மாதிரி தான் புரியும் ஆகையினால் அது வரைக்கும் நீ பொறுமையார் பையன் சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க ஐயோ நமக்கும் அந்த காலத்தில் புரியலை இவனுக்கும் இந்த காலத்தில் புரியல அவன் பிள்ளைக்கும் நீ வரக்கப்போகிற காலத்தில் புரிய போகிறது இல்லை இப்படிப்பட்ட பரம்பரை தான் நம்ம பரம்பரையே நமக்கு விவேகம் வர்றதுக்கு டைம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டியிருக்கு வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க இல்லையா விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணுற தவறுகள்லேருந்து நமக்கு அனுபவம் வருகிறது அனுபவத்திலிருந்து என்ன வருகிறது ஞானம் சட்டி சுட்டதடா கை விட்டதடா அதுதான் மறக்க முடியாது அது மாத்திரமில்லை ஹிருதயம் விஸ்வம் எஸ் அந்தஸ்தம் எஸ் விஸ்வம் சொன்னது புரிஞ்சுதோ சுர நர நர கந்தர்வ தைத்யி சித்ரம் ரம் ரம்யத்தே திரிபுவன வபுஷம் விஷ்ணு மீசம் நமாமி இந்த மந்திர இந்த இந்த தியான ஸ்லோகத்தை நீங்கள் தியானம் பண்ணினாலே போன்னொன்ன பூ பாத இங்கே அப்படிதான் வரும் ஹ்தயம் விஸ்வமஸ்ய பகவானுடைய ஹிருதயமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது எப்படின்னா நம்முடைய அது என்ன அர்த்தம் ஹதயம்னா ஹார்ட்டுன்னு சொல்லலாம் ஹிரதயம்ங்கிறது தாட்டுன்னு சொல்லலாம் ஹார்ட் ஆர் தாட் ரெண்டும் சொல்லலாம் தாட் எங்கே வர்றது ஹார்ட்டில் தான் ஏன் மனசு அப்படி சொல்லுது இப்படி தானே சொல்கிறோம் அப்படி ஒரு ப்ர எக்ஸ்ப்ரெஷன் நம்ம காட்டுறோமே என் மனம் இவ்வாறு சொல்லுகிறது என் மனம் இவ்வாறு சொல்லுகிறதுன்னு சொல்கிறது இல்லை என் மனம் இவ்வாறு சொல்லுகிறது என்னுடைய ஹயத்தில் இப்படி ஒரு கருத்து தோன்றுகிறது என்னமோப்பா என் உள்ள அப்படி சொல்லுது என் மனசு அப்படி சொல்கிறது அப்படிதான் சொல்லு அது என்ன சொன்னால் ஹார்ட்ஃபுல் தாட்டா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அது ஹார்ட் ஃபுல் தாட் நாம் மனம் நிறைந்த சொற்கள் எண்ணங்கள் வார்த்தையெல்லாம் சொல்றோம் இப்போ பகவானுடைய ஹிருதயம் பகவானுடைய எண்ணங்கள்னா என்ன அர்த்தம்னா நிறைய சொல்லலாம் இப்போ நம்ம புரியறதுக்காக சொல்ல ஒரு அதாவது விழித்து மனம்தான் உறங்கும் விழித்திருக்கின்றவனுடைய மனம் நம்முடைய மனம் விழித்திருக்கின்ற காலத்தில் இருக்கின்ற யாதொரு மனம் இருக்கிறதோ அந்த மனமே உறக்கத்தில் கனவுலகத்திலே உலகத்தை படைக்கிறது அதை போல புரியணுமே அதை போல இந்த விராட் புருஷனுடைய ஹிரும் இந்த பிரபஞ்ச பிரம்மனுடைய ஹிருதமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது மனமாக இருக்கிறது எண்ணங்களாக இருக்கிறது அப்புறம் என்ன போடணும் இப்போ என்ன என்ன போட்டுக்கணும் இதை அஸ்ய அஸ்ஸ என்ன பண்ணணும் அஸ்ய அந்தராத்மனஹா அஸ்ய அந்தராத்மனஹா இந்த விராட் புருஷனுக்கு ஹிருதயம் இந்த விஸ்வமே ஆகும் பிருத்திவி பாதவ் பத்யாம்னு போட்டிருக்கு அது கிராமட்டிக்கலாக நம்ம அதை பார்க்க முடியாது பாதௌ பிருத்திவி பிருத்திவி இஸ் ஈக்குவல் டு பாதௌ நீங்கள் எப்படி இந்த ஆர்டரை போயிட்டு வாங்க மூர்த்தா சக்ஷுஷி ஸ்ரோத்ரே வாக்கு பிராணகா ஹிருதயம் அப்புறம் என்னது பிருத்திவி இல்லை பாதம் இது தனியாக போட்டு அவயவங்கள் ஏழு அவயவம் சொல்லப்பட்டிருக்கு தலை கண்கள் காதுகள் வாக்கு வாக்குன்னா வாய் வாய் மூச்சுக்காற்று ஹிருதயம் கால்கள் இந்த ஏழு அவயவங்கள் சொல்லியிருக்கு அப்புறம் கடைசியில் முடிக்கிற போது என்ன சொல்லியிருக்கு ஏஷஹா சர்வபூத அந்தராத்மா நேற்றுக்கு சொன்னேன் நம்ம உடம்பு முழுக்க நமக்கு கான்சியஸ் இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமோ இந்த உடம்புல நான் எங்கே இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியாதோ எல்லா இருக்கேன் ஒரே நேரத்தில் கொசு அடித்தா முழங்கால் அடித்தாலும் தலையில் அடித்தாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் தட்டுறேன் சர்வ வியாபியாக இருக்கேன் உடம்புக்குள்ளே நான் அதே மாதிரி இங்கே சர்வபூத அந்தராத்மானு சொன்னால் விராட் புருஷன் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னா பிரம்மன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து ஸ்தூல விஸ்வரூபனாக விராட்புருஷனாக சஹசிரசீரிஷா புருஷா நமோஸ்து அனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோரு பாகவே சஹசிரநா புருஷாய சாஸ்வத்தே சஹசிரக்கோட்டுணே நம இது நல்ல ம்லோகம் இது நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தே சகசிர அப்படி சொன்னார் ரொம்ப அழகர் சஹசிரபாதிசிரூருருபாஹவே சகசிரநா புருஷாய சஹசிரகோட்டியுகாரிணே நம பதிரினாராயணர் பகரோ சொல்லுவோம் நல்லது சர்வூதராத்மா இந்த மந்திரத்தோட சாரம் என்னென்னா ஏதஸ்மாத்து அந்தராத்மா ஜாயத்தே அவ்வளோதான் ஏதஸ்மாத்து விராட் ரூபா ஜாயத்தே எப்படிப்பட்டதுலேருந்து அக்ஷராத்து விவிதாக மந்திரம் மறக்கக்கூடாது மந்திரம் ஞாபகம் இருந்தால் எல்லாம் புரியும் முதல் மந்திரம் இப்போ நான் ரொம்ப ஒன்றும் போகல நாலாவது மந்திரத்தில் இருக்கேன் என்ன அக்ஷராத்து விவிதாக பாவாக பிரஜாயந்தே தத் செய்யி அக்ஷரா பரத்பர ஏதஸ்மாத் ஜாயத்தை இதுக்கு முதல்ல ஏதஸ்மாத் ஜாயத்தை பிராண மனசர்வேந்திரியாணி சம்பாயுர்ஜோதி பிருத்திவிஸ்வசாரிணி இந்த பிரபஞ்சமே பகவானுடைய ரூபம் இப்போ நம்ம பாவனையை பாருங்கள் நம்ம எல்லா எதையுமே இதாக நினைக்கல நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம் பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறோம் அம்மா தாயே பூமா தேவி உன் மேல காலை வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு வைக்கிறேன் சமுத்திர வசனே தேவி கடலையே ஆடையாக உடுத்தி இருக்கிறாய பர்வத்தன மண்டலே மலைகளே உன்னுடைய மார்பகம் விஷ்ணு பத்திரி நமஸ்துப்யம் விஷ்ணுவினுடைய மனைவி ஆகிய உன்னை நமஸ்காரம் பண்றேன் பாதஸ்பருஷம் கமஸ்வமே என்னுடைய பா கால் படுவதை நீ மன்னித்து கொள்வாய் அகழ்வாரை தாங்கும் நிலம் நம்ம காலைப்படுறதையா இது பண்ணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரைப் பொறுத்தல் தலை ஆக இந்த பிரபஞ்சத்தையே இப்படி பார்த்தோமானா நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரொம்ப மரியாதையோடையே இருப்போம் எப்போ பார்த்தால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதுமேலேயே கோபமும் வராது வெறுப்பும் வரவே வர நல்ல பாவனை தான் விடவே கூடாது மறந்தால் இதான் வந்துடும் பிசாச்சு அடுத்த மந்திரம் இது இன்னும் சிருஷ்டியை பற்றி மேலும் பேசுகிறது இப்போ பாருங்கள் இப்போ என்ன சிருஷ்டி முதல்ல என்னாச்சு முதல்ல ரெண்டு ரெண்டும் வந்து எனது உபாதான காரணம் உபாதான காரணம் ரெண்டாவது மந்திரம் அதனுடைய ஸ்வரூப லக்ஷணம் ஆக தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் சொன்ன அந்த பிரம்மன் யாதொரு பிரம்மன் தடஸ்த லட்சணத்தினாலும் ஸ்வரூப லட்சணங்களாலும் சொல்லப்பட்டாரோ அந்த பிரம்மனிடம் அந்த காரணமாகிய பிரம்மத்திடம் இந்த பூத பிரபஞ்சங்கள் தோன்றின அந்த பூத பிரபஞ்சங்கள் அனைத்திலும் இருப்பது அந்த பிரம்மனே என்று ஸ்தூல சரீரத்தை ரூபமா பார்க்கறதுக்கு சொல்லியது இனி அடுத்த மந்திரம் மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான் என்று ஒரு வார்த்தையை சொல்லும் ஹியூமன் பீயிங் மனிதர்கள் எவ்வாறு தோன்றுகிறார்கள் அந்த மந்திரம் இது வைதிக பிரக்கிரியா வைதிகக் கிரமத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ரத்த வேணும் இந்த வாக்கியம் எல்லாம் புரியாது இது முழுக்க முழுக்க அதிருஷ்டமாக இருக்கிற விஷயம் பார்க்கலாம் மந்திரத்தை படிக்கலாம் எல்லாத்துலேயும் தஸ்மாத் தஸ்மாத்துன்னு இதுக்கு முன்னாடி எந்த மந்திரம் இருந்தது தஸ்மாத் கோடலை நம்ம சப்ளை பண்ணிக்கணும்ஷஷர்த்தம் ஏஷகா பிரபஞ்சா சர்வபூத அந்தராத்மா விராட் பவதி அப்படி அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த உபனிஷத்தினுடைய சப்தங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்குது மிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தான் அந்த அந்த சம்பிரதாயமானும் சம்பிரதாயம் தெரிஞ்சாதான் நான் இப்போ இப்படி சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் நான் என் குருக்கிட்ட படிச்சிருக்கேன் படித்ததை தான் இது பண்ணுறேன் மனசில் வச்சுன்னு சொல்கிறேனே தவிர அது சம்பிரதாயம் தெரியலனா இந்த மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் ஒரே சொதப்பலாயிடும் ஒன்றும் புரியாது அதனால் அந்த சாஸ்திரிய திருஷ்டியோட பார்க்கணும் இந்த சாஸ்திரிய திருஷ்டி இந்த சாஸ்திர திருஷ்டிங்கிற அந்த கண்ணாடியை போட்டுண்டு அந்த சம்பிரதாய திருஷ்டிங்கிற கண்ணாடியை போட்டு பார்த்தாதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் அர்த்தவத்தா இருக்கும் இல்லாட்டி ஏதோ காக்கன் புல் ஸ்டோரி மாதிரி இருக்குது இது ஏதோ பஞ்சதந்திர கதை மாதிரி இருக்குது நரிசிங்க கதை மாதிரி இருக்குது அப்படி சொல்லிடுவோம் நாங்கள் இது சம்பிரதாய திருஷ்டியில் பார்க்கணும் ஸ்ரத்தையோடு இதை பார்க்கணும் தஸ் மாதிரி சமிதா எ சூரிய சோமா ஓஷயப்பம் புமா சிஞ்சி யோஷித்தையம் பீ பிரருஷா தமித எஸ் சூரிய சோமா ஓஷய் பிளிவியம் புமாரேத்திஞ்சோஷித்தீ பிராத் சம்பிரூத்த இது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் இது வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினந்தான் இருந்தாலும் எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளோ சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நான் எவ்வளோ தூரம் புரிஞ்சுன்னு இருக்கேனோ அந்தளவுக்கு நான் சொல்கிறேன் சாந்தோக்கிய உபநிஷத்தில் மணி ஜீவன் தோன்றுவதை பற்றி ஒரு விசாரம் பண்ணப்பட்டிருக்கு அந்த விசாரத்துக்கு பேர் பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு பேர் பஞ்சாக்னி வித்யா பஞ்சாக்னி வித்யான்னு சொன்னால் நம்ம இந்த பஞ்சாக்னி தபஸ்னு ஒன்று சொல்கிறாங்களே இது முழுக்க முழுக்க ஒரு உபாசன கிரமம் இது உபாசனக் கிரமம் சூக்ஷ்மமான ஒரு சிருஷ்டி விஷயம் இது அதிசூக்மமான ஒரு சிருஷ்டி விஷயம் படைப்பை பற்றின விஷயம் ஜீவனுடைய புனர்ஜென்ம விஷயம் ஒரு ஜீவன் எப்படி அடுத்த ஜென்மாவை அடையிறான் அப்படிங்கிறதான் கேள் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் ஒரே இந்த மாதிரி கேள்வியாக இருக்குது அது கொஞ்சம் யோசிச்சுருக்கேன் நான் உபனிஷத்து சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கேள்வியெல்லாம் வந்து லௌகிக்க லௌக்கிகம் இல்லை நம்ம வந்து தர்மானுஷ்டான விஷயத்தில் இருக்கிற சில கேள்விகள் அதுக்கு நான் யோசித்து பதில் சொல்லான்னு வச்சுருக்கேன் என்ன நம்ம கேள்விலாம் கொடுத்தோம் சுவாமி பதிலே சொல்லலையே நான் அதெல்லாம் வச்சுருக்கேன் ஊருக்கு போகிறதுக்குள்ளே சொல்லிவிடுவேன் ஒரு ஜீவன் எப்படி ஒரு சரீரத்திலேருந்து கிளம்பி இன்னொரு சரீரத்துக்கு போகிறான் அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தில் அந்த உபனிஷத் வந்து எல்லாத்தையுமே அக்னி ரூபமாக சொல் பஞ்சாக்னி தபஸ்னு சொல்கிறது என்னது நம்ம நடுவில் உட்காந்துக்க வேண்டியது இப்போ இந்த நடுவில் இங்கே வந்து கல்லுகளாக இருக்குது சகாபாத் ஷோன் இருக்குது நாலு இது பக்கம் இருக்குது நடுவில் உட்காந்துக்க வேண்டியது ஒரு சா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னால் எல்லாருக்கும் முன்னாலும் அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்குள்ளே நம்ம உட்காந்துக்க வேண்டியது ரெண்டுக்கு ரெண்டு அது இருக்குது அப்போ அந்த வடக்கு கிழக்கு தெக்கு மேற்கு வடக்கு இருக்குது இல்லையா நாலு பக்கமும் நெருப்பை போட்டுவிட வேண்டியது அதெலாம் பண்ணுவாங்க இந்த காசிலாம் இது மே மாதம் பண்ணணும் மே மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பகலில் பண்ணணும் மத்தியானம் பதினோரு மணிக்கு பண்ணணும் என்ன அப்படி உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணி இந்த தபஸ் அது எந்த சாஸ்திரத்தில் இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை எந்த புஸ்தகத்தில் இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை நாம் அது வந்து கேள்விப்படுறோம் அதெல்லாம் தாந்திரிக கர்மாக்களில் இருக்கு போல் இருக்குது வைதிகத்தில் அது இல்லை வைதிகத்தில் வந்து இந்த பஞ்சாக்னி தபஸ் அப்படின்னு சொல்லி அதில் உட்கார்ந்துக்கிறோம் இது வந்து இந்த வியாதி எல்லாருக்கும் இருக்குது எப்படியாவது அன்னைக்கு அன்றைக்கி ஒன்று சொன்னேன் இல்லையா ஜெயினர்களை பற்றி சொன்னேன் இல்லையா அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே சொன்னேன்னா இங்கே சொன்னேன் தெரியல இந்த ஜெயின மதத்தில் அவங்க பண்ணுற தபஸ் எல்லாம் கோர தபஸ் அசாஸ்திர விகிதம் கோரம் தபா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அசாஸ்திர விகிதம் தபா கோரம் தபா அந்த கோமடேஸ்வர் கோயில் பார்த்திங்கன்னா தெரியும் மைசூரில் பார்த்துருக்கலாம் சில பேர் அது பாறை முழுக்க முழுக்க பாறை அது மேலே அங்கே இருக்கார் கோமடேஸ்வர் இருக்கார் அவருக்கு போய் இந்த மஸ்தக்கா விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க விசேஷ நாளில் இந்த பாறை இருக்கே கர்நாடகாவில் நிறைய ஜெயினிசம் இருக்குது இன்னும் இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது சொல்லப்போனால் ஸ்ருங்கேரியே ஜெயின் டெம்பிள் தான் ஷிங்கேரி மட்டமே அந்த வித்யாசங்கரர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சந்நிதி இருக்கும் அதெல்லாம் அந்த ஸ்தம்பம் ஒன்று இருக்கே அந்த ஸ்தம்பமே ஜெயினஸ்தம்பம் ஸ்ருங்கேரிக்குள்ளேயே நிறைய ஜெயின் டெம்பிள் இருக்குது மே மா அது ஒரு தபஸ் ரொம்ப அப்படி எல்லாம் பண்ணினா உள்ள இந்த தத்துவங்கள் எல்லாம் உணரலாம் இந்த மெய்ப்பொருளை எல்லாம் உணரலாம் இப்படிலாம் நம்ம உடம்பை ஊனினை உருக்கி பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க ஆனால் அது அளவாக பண்ணணும் கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டார் ஆறாவது தியாயத்தில் அதிகமாக சாப்பிட்றவனுக்கும் தியானம் வராது குறைச்சி சாப்பிட்றவனுக்கும் தியானம் வராது அதிகமாக தூங்குறவனுக்கும் தியானம் வராது குறைச்சி தூங்குறவனுக்கும் தியானம் வராது அதிகமாக வேலை செய்கிறவனுக்கும் தியானம் வராது குறைச்சி வேலை செய்கிறவனுக்கும் தியானம் வராது அப்படி சொல்லிவிட்டார் அது புரியணும் இந்த இவர் புத்தர் கதை சொல்கிறாங்க இல்லையா அவர் ஒரேடியாக எல்லாத்தையும் விட்டு விட்டு ரொம்ப கடுமையாக இருந்தார் ராஜபோகத்தில் இருந்தவர் ஒரேடியாக எல்லாத்தையும் விட்டார் எப்படி சரி வரும் அப்புறம் யாரோ ஒருத்தன் பாடினான்னு சொல்லுவாங்க வீணையை மீட்டிட்டு ஒருத்தன் பாடினான் அவன் சொன்னான் ஓ வீணையே உன்னை அதிகமாக முறுக்கிவிட்டால் அருந்து போகிறாய் குறைவாக முறுக்கினாலோ சித்வான் சுவாமி இந்த லாங்குவேஜ் அப்படி தான் குறைவாக முறுக்கினாலோ நீ நாதம் எழுப்புவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த புத்தருக்கு புத்தருக்கு ஆஹா இதுதான் கரெக்ட் நம்ம அங்கே அரச போகத்தில் ஓவராக இருந்தோம் இங்கே வந்து தவம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப உடம்பை கெடுத்துனுட்டோம் நான் இனிமே அளவாக சாப்பிட்டு முறையாக வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாரான் புத்தர் புத்தருக்கு அப்போ புத்தி வந்தது அதனால்தான் அவர் புத்தர் அதுக்கப்புறம் அந்த அரச மருத்தடியில் போய் உட்கார்ந்தார் அப்புறம் அவருக்கு ஏதோ ஞானம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க அது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார் அதுதான் பழக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா அந்த பஞ்சாக்னி தபஸ்ங்கிற கதையிலேருந்து இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டேன் அதில் பஞ்சாக்னி தபஸ்லே இது பஞ்சாக்னி வித்யா உபாசனை பஞ்சாக்னி வித்யா வித்யான்னா உபாசனைன்னு அர்த்தம் இது ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் இது பஞ்சாக்னி வித்யான்னா பஞ்சாக்னி தியானம் ஒரு தியான விஷயம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க விஷயத்தை சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறம் மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னால் புரியும் இந்த ஜீவன் அதாவது எல்லா உயிர்களுக்கும் இந்த நிலை இல்லை எல்லா உயிர்களுக்கும் இந்த விஷயம் இல்லை மனுஷனுக்கு மாத்திர இந்த விஷயம் மனுஷியன்லேயும் வேதத்தில் ஸ்ரத்த வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும் சாஸ்திரப்படி நம்முடைய சம்ஸ்காரங்களெல்லாம் பா நாற்பத்தி ஓரு சம்ஸ்காரம் இருக்குது ஒரு மனிதனுக்கு நாற்பத்தி ஓரு வைதிக சம்ஸ்காரங்கள் இருக்குது இது விசேஷமாக பிராமணனுக்கு தான் இருக்குது இந்த நாற்பத்தி ஓரு பிராமணம் விட்டு இப்போ ஷோடச சம்ஸ்காரம்னு சொல்லி அந்த ஷோடச சம்ஸ்காரத்துலேயும் நிறைய குறைச்சி இப்போ ஏதோ பேருக்கு சம்ஸ்காரம் இருக்குது சம்ஸ்காரம்னா வைதிக கர்மங்கள் எல்லாம் ரிச்சுவல் ரூபம் எல்லாம் ஷடங்குகள் வடிவமானது அம்மா வயிற்றில் குழந்தைய உண்டு பண்ணுறதுல இருந்து அவன் செத்து போய் ஸ்ராத்தம் பண்ணுற செத்து போகிற வரைக்கும் பண்ணுற அத்தனை கர்மங்களும் நாற்பத்தி ஓரு இருக்கு அதெல்லாம் பற்றி பேசினா அது பெரிய டாபிக் இந்த நாற்பத்தி ஓரு முக்கியமான ஸ்தானம் வகிக்கிறது அக்னி உபாசனா நம்ம அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் அக்னி உபாசனா இந்த இவன் என்ன பண்ணுறான் இந்த ஜீனானவன் இந்த ஜீவனை கொண்டு போய் என்ன பண்ணுறான் இந்த ஜீவன் அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கான் பூஜை பண்ணியிருக்கான் அக்னியை கடைசியில் என்ன பண்ணுறான் இந்த ஜீவன் இந்த ஜீவனை என்ன பண்ணுறான் இவனை வந்து அக்னியில் சமர்ப்பணம் பண்ணணும் இவன் பண்ணிக்க முடியாது இவன் போயிடுவான் சரீரம் போயிடும் சரீரம் போன உடனே இவனுடைய சரீரத்தை அந்த அந்த சரீரத்தில் கொஞ்ச நேரம் அதை சுற்றி ஜீவன் இருக்கிறதா அர்த்தம் அதனால் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுகிறார்கள் அப்படி பண்ணின உடனே என்னாகிறது முதல்ல இந்த அக்னியானது அது அது ஒரு ஸ்தூலமான சூக் அதாவது சூக்மமான ஒரு ஸ்தூல சரீரத்தை அது அடையிறது ஒரு ஒரு நிலையில் இருக்கு ஒரு ஒரு நிலையில் அந்த ஜீவன் அந்த சூக்மமான ஸ்தூல சரீரத்தில் இருந்து மறுபடியும் ஒரு ஸ்தூல சரீரத்தை அடைகிறது அதுதான் இங்கே விஷயம் இது ஒரு தியானம் சொன்னால் புரியும் உங்களுக்கு அப்போ என்ன ஆகிறது ஒருத்தனை அந்தயேஷ்டி அந்தயேஷ்டினா என்ன அர்த்தம் இறுதிக்கடமை இறுதி சடங்கு அந்தயேஷ்டின்னு சொன்னால் இறுதி சடங்கு அந்த இறுதிச் சடங்கு செய்கிற போது அக்னியில் தகனம் பண்ணப்படுகிறான் அப்போ என்ன அந்த ஜீவன் ஒரு சூக்ஷமான அது ஒரு ஒரு கிடைக்கிறது அவனுக்கு அதில் அவன் சுகதுக்கத்தை அனுபவிக்க மாட்டான் மறுபடியும் ஒரு ஸ்தூல சரீரத்தை அடைஞ்சாத்தான் சுகதுக்கத்தை அனுபவிப்பான் அதுக்கு எடைப்பட்ட ஒரு நிலையை இங்கே வர்ணித்திருக்கிறது எப்படி ஹியூமன் பீங்ஸ் எல்லாம் சொல்ல போனா மனுஷ்டி இந்த மந்திரம் என்னன்னா மனுஷ்டி என்னது மனுஷ்டி முதல்ல சொன்னது சமஷ்டி சிருஷ்டி இப்ப சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கல நம்மளை எடுத்து மனுஷ்டியை எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா இந்த சர்க் ச சைக்கிள் இது மாறி மாறி வந்திருக்கு இல்லையா மேட்டர் நெவர் கிரியேட்டட் நெவர் டிஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மேட்டரை வந்து நீங்கள் படைக்கவும் முடியாது நீங்கள் அதை அழிக்கவும் முடியாது மாறிக்கிண்டே இருக்கும் சுத்திக்கின்றே இருக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாறுகிற ஒரு கிரமத்தை சொல்லிக்கின்றே இருக்காங்க இங்கே முதல்ல இந்த அக்னி எங்கே போகிறதுன்னா இந்த ஜீவன் எங்கே போகிறான்னா இவன் வந்து அக்னி ரூபமாக இருக்கான் ஸ்வர்க்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் ஸ்வர்க ரூப அக்னிஹி ஜீவகா ஸ்வப்ரே ஸ்வர்க அக்னிஹி அந்த அக்னியில் இருக்கான் இந்த அக்னியில்தான் போயிட்டான் இல்லையா அக்னியில்தானே இவனை தகனம் பண்ணியிருக்கு இது கொஞ்சம் எதாவது இருக்குது பார்த்தீங்களா தூக்கம் வருது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் முழிச்சிங்கன்னா சரி ஆடும் அப்படின்னு இப்படி சொல்ல சொல்ல இது சில சமயம் வந்து இப்போ பிரம்மன் வந்து அதான் தெரிஞ்சதாச்சே அதுதான் சைதன்யம் சர்வ வியாபி தெரியுமே அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அது கஷ்டமாகவே இல்லையே நல்லாவே புரியுறது அப்படின்னு சொல்லிடுவோம் இதெல்லாம் இது வந்து விசேஷ இது சாமானிய க்யானமாக விசேஷ ஜியானமாக இப்போ படிக்கிறது சாமானிய ஜானம் சுலபமாக விசேஷ ஜானம் சுலபமாக நிறைய பேருக்கு சாமானிய ஜியானம் கஷ்டமாக என்ன பண்ணுறது சர்வம் பிரம்மைங்கிறது சாமானிய ஜானந்தானே எல்லாம் சைதன்யம் பிரம்மன்கிறது நிர்விசேஷ நிருபாதி நிர்விகார சைதன்யம் சுவாமி ரொம்ப சிம்பிளாக புரியுறது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து வாழைப்பழத்தை உரிச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா புரிய தான் புரியுறது அப்படின்னு நான் நினச்சிட்டுருக்கேன் சில பேர் சொல்கிறத வச்சு ஓஹோ நம்ம அப்படி தான் சொல்லி கொடுக்குறோம் போல் இருக்குது நம்ம புரிஞ்சு வச்சுடோம் நீங்கள் சொல்லித்தரதுனால அது புரியுறது சைத்தன்யம் புரியுறது சுவாமிஜி இந்த பஞ்சாக்னி வித்தியை புரியலன்னு சொல்லுவீங்க புரியாட்டாலும் பரவாயில்ல அது இந்த டெக்ஸ்டுக்காக நான் அதை அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் பிரம்ம ஜானம் நமக்கு சுலபமாருங்க நிறைய பேருக்கு பிரம்மக்யான சுலபமா உலகத்தில் எத்தனை கஷ்டப்பட்டா பிரம்ம வித்யா என்ன பெரிய பிரம்ம வித்யாடா அப்படிங்கிறான் உங்களுக்கு இதை படித்த உடனே தெரியும் பிரம்ம வித்ய ரொம்ப சிம்பிள் கஷ்டமே இல்லை இந்த அனாத்ம வித்ய தான் ஒரே அவஸ்த ஆத்ம வித்திய வந்து அவஸ்தையே கிடையாது எப்ப புரியும் ஆத்ம வித்தியை புரிஞ்சால் தான் புரியும் ஆத்ம வித்ய புரியாத வரைக்கும் ஆத்ம வித்தியே அவஸ்தையாக இருக்கும் இப்போ என்னாச்சு இவன் அந்த அக்னியை என்ன பண்ணுறான் ஸ்வர்க்கத்தில் போய் இருக்கான் ஸ்வர்க அக்னி ஸ்வர்க அக்னிஹின்னு அர்த்தம் ஸ்வர்கே இந்த ஜீவன் அக்னிரூபமாக இருக்கான் ஒரு தியானம் அக்னி எப்படி இருக்காங்களாம் தெரியாது நீங்கள் இந்த இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது அறிவு கண்ணாலேயும் இதை புரிஞ்சிக்க முடியாது எப்படி இருக்கும்போது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமா இது ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடியதா சப்ஜெக்டாக இது சப்ஜெக்ட் இல்லை இது ஆப்ஜெக்டிஃபை பண்ண வேண்டியது இது வந்து யோகிகளுக்கு தெரியுமோ என்னவோ யோகிகளுக்கு தெரியுமோ என்னவோ ரிஷிகள் பொய் சொல்லியிருக்க மாட்டார்கள் ரிஷிகளுடைய வாக்கியம் அதை நாம் எடுத்துகிட்டு இருக்கோம் பிரமாணமாக உபனிஷத்தை சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறதுங்கிறதுனால இந்த மந்திரத்தையும் படிக்கிறோம் நாம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மந்திரத்தை தாண்டி போயிடலாம் நம்ம உபனிஷத்த சம்பிரதாயமாக முறையாக படிக்கிறதுனால இந்த சூக்ஷ்மமான விஷயங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் அ ஸ்வர்கத்தில் இருக்கான் அ ஸ்வர்கர் ஸ்வர்காக்கினி அப்புறம் என்னதுன்னா அப்புறம் வந்து மேகாக்னிகி ஸ்வர்காக்னிகி மேக அக்னிகி மேகரூபமாக இந்த ஜீவன் ஸ்வர்க்கத்தில் இருக்கான் அப்புறம் மேகத்தில் இருக்கான் அப்புறம் என்னவா இருக்கான்னு அப்புறம் வந்து என்னது பிருத்திவி அக்னிகி பூமியில் அக்னியாக இருக்கான் அன்னரூபமாக அந்த அக்னியாக இருக்கா பிருத்திவி அக்னிகி எதுனாச்சு மூணாச்சா ஸ்வர்க அக்னிஹி அப்புறம் வந்து மேகாக்னிஹி பிருத்திவி அக்னிகி அதுக்கப்புறம் வந்து புருஷ அக்னி புருஷன் இருக்கும் உணவு வடிவமாக உணவாக மாறி இவன் கிட்ட போய் புருஷ ரூபமாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கவனிக்க வேண்டிய ரொம்ப சூக்ஷமாக நம்ம வந்து லௌகிகத்தில் எப்படியோ போயின்ட்டுருக்கு உலகம் புருஷ ரூப அக்னிஹி அப்புறம் இந்த அக்னி என்ன ஆகுதுன்னா ஸ்திரீ அக்னிஹி எல்லாமே அக்னி அஞ்சு அக்னி ஸ்வர்கக் மேக அக்னி அப்புறம் பிருத்திவி அக்னிஹி புருஷ அக்னிஹி அப்புறம் ஸ்திரீ அக்னி இது அஞ்சும் அக்னியாக தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு எல்லாமே அக்னி தான் நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பா ஒரு பாத்திரத்தை செய்யணும்னு சொன்னால் அது புடம் போட வேண்டியிருக்கு அக்னியோட சம்பந்தம் இல்லாமல் பண்ண முடியுமா ஒரு பாத்திரம் செய்யணும் ஒரு பானை செய்யணும்னா அக்னியோடய சம்பந்தம் வேண்டியிருக்கு தங்கத்தை நகை நகையாக்கணும்னா அக்னியோட சம்பந்தம் வேண்டியிருக்கு சாப்பாடு சமைக்கணும்னா அக்னியோட சம்பந்தம் வேண்டியிருக்கு அது உள்ளுக்குள்ளே வேகணும்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் வேகணும்னா ஜாடர் அக்னி வேண்டியிருக்கு ஆஹா அக்னி இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஆகையினால அக்னி முக்காவை ஆஹா அக்னிர்வை அக்னி அக்னிர்வை சர்வா ஆஹா அக்னிக்கு அவ்வளவு வேதம் உசத்தி வச்சிருக்கு அக்னி இப்போ அக்னி இரும்பு கம்பிகள் பஞ்சபூதங்களும் அழிக்க முடியாதுங்கிறான் எப்படி கேட்டிருக்கீங்களோ அக்னி அது சொல்கிறது இந்த இன்னும் சொல்லுவா அது ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அது அது சொல்கிற போது அது மறந்து போயிட்டு தந்தது ரேடியோவில் கேட்பேன் காரில் போகிற போது கேட்பேன் இந்த எஃப்எம்மில் போடுவான் ஹெட்டா அக்னி உறுதி கம்பிகள் கம்பியெல்லாம் தட்டுறதுக்கு அக்னி வேண்டி இருக்குது இப்போ அக்னீஸ்வரஹா சரி இதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுகிறது இதை எப்படி சொல்கிறது இதை ஞாபகம் இந்த ஜீவன் சொர்க்கத்தில் இருந்து மழை சொர்க்கத்தில் இருக்கான் நம்ம போகலை சொர்க்கத்தில் இருக்கான் ரொம்ப சூக்ஷமாக இருக்கான் அப்புறம் மழையில் வரான் அப்புறம் மழையிலேருந்து பூமிக்கு வரான் பூமியிலேருந்து அப்பாட்டை போகிறான் அப்பாட்டை இருந்து அம்மா கிட்ட வரான் அங்கேருந்து தான் இந்த ஸ்தூர சரீரத்தை எடுத்துட்டு திரும்பவும் என்னென்னா குழந்த பிறகு அதுவும் இம்மெச்சூர்டு பேபியாக இருந்துன்னு வச்சுங்குழை குழந்த பிறக்கிற போதே கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன வேண்டியிருக்கு இன்குப்பேட்டர் அது என்னது அதுவும் அக்னி தான் தெரியும் இல்லையா அதுவும் அந்த பொட்டியில் வச்சு அதுக்கு வேண்டிய சூடெல்லாம் கொடுத்தாத்தான் அந்த குழந்தை வரும் எப்படி இருக்குது பாருங்கள் விசேஷம் ஆஹ் இந்த ஒரு குழந்தை பிறக்கிற தத்துவத்தை சாஸ்திரம் ஒரு உபாசனையாக சொல்லியிருக்கு இதைத்தான் கேட்டாருங்கிறாங்க ஆதிசங்கரர்கிட்ட வியாசர் இதைத்தான் கேள்வியாக கேட்டார் இதை நீ எப்படி சொல்லுவேன் இதுக்கு அர்த்தம் யோஷாவாவ கௌதமாகனிஹி தஸ்ய வாஜுரேவ சமித்து எல்லாம் அங்கே சாந்தோக்கிய மனுஷத்தில் பார்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மந்திரங்கள்லாம் அப்போ நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இது வந்து ஒரே காம காமக்கூத்தாக இருக்குதுன்னு நினச்சுன்னு இருக்கோம் அது ஒரே தர்ம மயமாக இருக்குது இப்போ இருக்கிற அந்த சினிமா உலக வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தா என்னதுன்னா காமக்களியாட்டம் காமக்கூத்தாக இருக்குது ஆனால் சாஸ்திரம் அதை சொல்கிறது ஒரு உபாசனையாக சொல்கிறது ஒரு மெடிடேஷனாக சொல்கிறது சிருஷ்டி இப்படி ஒரு அழகாக தியானமாக மெடிடேஷனாக சொல்கிறது எங்கே இருக்குது கல்ச்சர் பாருங்கள் கல்ச்சரோட ஹைட் எவ்வளோ தூரம் இருக்குது இந்த மந்திரத்தை படிக்கலாம் தின சரிதூரிய சரித சூரிய தரவன விஷேஷ் பிரஜவ பிரஜா நம் உயிர் ஜீவர் கட் அவஸ் விஷேஷ சகா விசிஷே சஹாங்கிறது இந்த அர்த்தம்னா எவனுக்கு சூரியன் சமித்தோ சமிதா இவ அஹ சூரியனால் ஒளி பிரகாசப்படுத்தப்படுகிற ஸ்வர்கலோகம்னு அர்த்தம் எஸ்ய சூரிய சமிதா அக்னி அக்னிஹின்னு சொன்னால் ஜீவான்னு அர்த்தம் இந்த மந்திரத்தில் அக்னிஹின்னு சொன்னால் அக்னி ரூபீவ அக்னி ரூபமாக இருக்கிற ஜீவன் பாருங்கள் மற்ற மந்திரத்தை சொல்கிறது சுலபமாக சொல்லிடலாம் அத்ரேசியம் அக்ராஹ்யம் எல்லாம் கஷ்டமாக இருந்ததா இல்லை இதுதான் விசேஷ ஜானம் விசேஷ ஜானம் இப்போ கடைசியில் என்ன சொல்ல போகிறோம் அத்தனை மித்தியாங்க போகிறோம் அத்தனையும் போட்டு உடைக்க போகிறோம் இவ்வளவு விவரமாக விளக்கமாக சொல்லிட்டு பொய்யுங்கிறீங்களே அப்படின்னா ஆமாம் விளக்கமான பொய் விளக்கமான பொய்யை விளக்கமாகத்தானே சொல்ல முடியும் அது எப்படி பொய்யாகிறதுனா மாறுவது பொய் தானே மாறுவது பொய் ஆகையினால் என்னென்னா பொய்ய வந்து நம்மளுடைய எண்ணம் என்னென்னா எது வந்தாலும் மாறவே கூடாது அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்படியே எப்படி இருக்கணும் நீயும் இருக்க முடியாது யாரும் இருக்க முடியாது இப்படியே போயின்ட்டு இருக்கணும் ஒன்றும் மாறிடக்கூடாது எதாவது இளைஞர் வந்துடக்கூடாதுன்னா அது வந்துட்டே இருக்கணும் தான்ப்பா அதோட தர்மமே போய் எதுக்கு அலட்டிக்கிற ஆகா அக்னிகின்னு சொன்ன அக்னி ஜீ எஸ் சூரிய எஸ்வர்க்க சமிதா யாது எஸ் என எந்த ஒரு ஸ்வர்க்கத்தில் சூரியனுடைய ஒளியானது விளங்கி கொண்டிருக்கிறதோ அங்கு அக்னி இருக்கிறான் அக்னி ரூபமான ஜீவன் இருக்கிறான் இந்த வாழ்க்கையத்துக்கு பொருள் இது அண்மயம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆக தஸ்மாத்து பரஸ்மாத் புருஷாத்து பிரஜாவஸ்தான விசேஷ ரூபா அக்னி சஹா விசிஷத்தே அ அக்னிஹின்னா என்ன அர்த்தம் ஜீவஹா அக்னி ரூபமாக இருக்காப்பா மேலே எங்கே இருக்கான் இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான் இந்த ஜீவனை இங்கே அக்னியில் சமர்ப்பணம் பண்ணின உடனே ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டார் எப்படிலாம் போனார் பாதையெல்லாம் என்ன ரூட்டெல்லாம் என்ன நமக்கு வழி சொல்ல முடியுமா நீ போய் பார் தெரியும் தெரியாது போய் பார் அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி நான் முதல்ல செத்துப்போ சொர்க்கத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் முதலில் சாக வேண்டும் அப்புறம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வருமாட்டார் அவர் அதனால் எஸ் எ சூரியா அதனால தான் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுவோம் அங்கே போய் இங்கே போய் சுத்துணுமாப்பா இது பேர் தான் சம்சாரம்னு பேர் புனரபிஜனம் புனரபி மரணம் புனரபிஜனி ஜடரே ஷயனம் அதுதான் சம்சாரம் அங்கிருந்து என்ன ஆகுறதுன்னா சோமாத் சோமா பர்ஜன்யா இங்கே பாருங்க அதுதான் சோமாக்ரிஹின்னு பேர் இந்த இடத்துல என்ன பேர் சொர்க்காக்னிஹிக்கு என்ன பேர் இங்கே சோமாக பேர் சோமாக சோமாக்னிஹி என்ன அர்த்தம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு எனக்கே ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு யோசித்து மெதுவாக சொல்கிறேன் ஏன்னா புரியறதில்ல இன்னும் கஷ்டமாக இல்லையே கஷ்டமாக நீ இல்லைன்னாலும் அவ்வளோதான் சொல்ல முடியும் இருக்குதுனாலும் அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லை சுவாமிஜி எங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கஷ்டன்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்குண்ணா எனக்கு அவ்வளோதான் தெரியும் இல்லை வேறு சாமியாக இருக்கு போகும் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன் நான் இந்த பாருப்பா எனக்கு அவ்வளோதான் தெரியும் நல்ல டாக்டராக இருந்தால் அப்படி தான் சொல்லுவார் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நான் வேணா கை எழுதி கொடுக்குறேன் வேற ஒரு டாக்டரை போய் பார் சந்தோஷமாக பார் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு இன்னும் பேஷண்ட்டு வேணா வெளியில் காத்துன்னு இருக்கான் நான் பார்த்துக்குறேன் பா சோமாக பேர் இந்த அக்னிக்கு பேர் என்ன சோமாக்னிஹி சோமாக்னிஹியில் வந்து சோமாக்னி ரூபமாக இருக்கான் சோமா லோகத்துல இருக்கிற அக்னி அங்க போயிட்டார் அக்னி ரூபமா இருக்காருங்க அந்த இடத்துல இருக்கு சொர்க்கத்துல இருக்க ஒரு சூட்சாரு விசேஷமான சரீரத்தோட அங்க இருக்கார் அப்புறம் அங்கிருந்து என்னன்னா இது பற்றின விளக்கங்கள் எல்லாம் மற்ற புராணங்கள் எல்லாம் நிறைய சொல்லி இருக்கு அப்புறம் அங்கிருந்து எங்க வராருனா மழைக்கு வரா பர்ஜன்ய சோமாக்னிஹி பர்ஜன்ய அக்னி விர்டிரூப அக்னிஹி சோமா ஸ்வர்க்கூப அக்னிஹி விருஷ்டி ரூப பர்ஜன்யன மழை மழையில் இந்த ஜீவன் வந்து அழியிலேன்னு அர்த்தம் நம்ம என்ன நினச்சிரோம் ஜீவன் வந்து அழிஞ்சு விடுறான செத்தவுடனே என்ன அழியலை அந்த ஜீவன் அங்கே போகிறான் ரொம்ப சட்டிலாக ஒரு பாடியோடு போகிறா அது பேர் சரீரம்னே பேர் இதை இன்னும் சாந்தோக்கியம் மிருகதாரண்யம் எல்லாம் நிறைய சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் பொறுமையாக படிக்கணும் அந்த யாத்திரா சரீரத்தில் போய் அது எப்படின்னா அந்த சரீரம் ரெடி ஆகிடுமா இது பண்ண பண்ண பண்ண ரெடி ஆகிட்டுருக்கும் அந்த பத்து நாள் கர்மா பண்ணுறோம் இல்லையா ஒரு நாளும் அதுக்கு ஒரு சுட்சமான அவயவங்கள் உண்டாகுமா கல்லாம் பண்ணே வந்து ஒரு ஒரு இந்த கல் ஊனி அந்த கல் ஊன்றுறதுன்னு ஒன்று இங்கே ஒரு மூணு கல்லை ஊனி அதெல்லாம் சொன்னால் அது கதை அப்புறம் ஆற்றங்கரையில் ஒரு இது அந்த அந்த அந்த அந்த ஜீவன் வந்து நை நதிக்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு இந்த பத்து நாளைக்கு இதெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாகவும் கேட்க தோணும் அப்போ அந்த ஜீவனை என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தான் இங்கே தினம் நித்தியம் வந்து கர்மாலாம் பண்ணி இளநியை உடச்சி வச்சு அதை வச்சு இதை வச்சு அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி அந்த பாவனை எல்லாம் நம்ம பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பத்து நாளைக்கு அப்புறம் வந்து அது கிளம்பி போயிடும் இந்த அக்னியை ரூபத்தில் அந்த சரீரத்தை ரெடி பண்ணிக்குமாது நம்ம பண்ண பண்ணால் என்னாகும் அதுக்கு கடைசியில் பிரபூத பலின்னு ஒன்று போடுறது அந்த பத்தாவது நாள் கர்மா ஒன்று உண்டு பெரிய இலையெல்லாம் போட்டு எல்லாம் அத்தனையும் உப்பு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறது உப்பு இல்லாமல் தானே உப்பு இல்லாமல் உப்பு இல்லாமல் பண்ணி அத்தனையும் பெருசாக போட்டது பிரபூத பலின்னு ஒரு ரிச்சுவல் எனக்கே மருந்து மாட்டி பெல்லாம் இதான் கேட்டு கேட்டு நம்ம அதுலேயே இருந்திருக்கேன் அந்த ஃபீல்டுலையே இருந்திருக்கேன் ஆனாலும் மருந்து மாடுத்து இதையே படிச்சுருந்தா அது மறக்கத்தானே செய் பிரபூத்த பலி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ருத்ரலோகத்துக்கு அவர் அனுப்பிச்சு அதுக்கடுத்த நாள் வந்து சப்பிண்டீ கரணம் அப்படிலாம் பண்ணுவோம் சபண்டிகரணம்னா அந்த வந்து பிரேத்த பிண்டம்னு நோப்போம் பிரேத பிண்டம்னு ஒரு சாத்தை உருட்டி இப்படி வச்சு அப்புறம் வந்து ஒரு தர்பை எல்லாம் போட்டு இது தாத்தா தாத்தாவோட அப்பா அவரோட அப்பா பித்தாமகா பிரபிதாமகா பிரபிதாம பிரபிதாமகா அப்படி வச்சுடுவோம் அப்படி மூணாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து பாட்டி அந்த மாதாமகி மாத்து பித்தாமகி மாத்துஃப் பிரபித்தாமகி இதெல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அதெல்லாம் கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிரேத பிண்டம்னு ஒன்று இருக்கும் அந்த பிண்டை வந்து அதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் இருப்பார் அந்த பிரேத ஸ்தானத்துலேயே ஒருத்தர் சாப்பிட்டுருப்பார் இந்த இதெல்லாம் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணணும்னா அவர் அந்த இதெல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் போட்டு முடித்த உடனே அதெல்லாம் நிறைய இருக்குது விஸ்வே தேவர் இதெல்லாம் இந்த பிரேதஸ்தானம் பித்ருஸ்தானம் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் வந்து நானும் க நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன் எல்லாத்தையும் உங்களை சாக்கு வச்சு நான் ரீகனெக்ட் பண்ணுறேன் அப்புறம் அந்த பிரேத பிண்டத்தை மூணாக துண்டு பண்ணி அப்புறம் இந்த பித்த தாத்தா அவர் இருக்கார் அந்த குரூப்பில் வச்சு இப்படி ரெண்டு கையும் வச்சு சேர்த்து அதுக்கு தான் ச பிண்டிகரணம் ச பிண்டிகரணம் பிண்டினால் என்னர்த்தோம் உருட்டுறது உருட்டி உருண்டை ஆக்கி விடுறது அது ச பிண்டிகரணம் அதுக்கு பேர் தான் ச பிண்டிகரணம் சவுண்டியும்பான் சவுண்டியும் சொல்லிடுவான் ச பிண்டிகரணம் அந்த பிண்டம் ஆக்குறது அந்த பிரேத பிண்டத்தை மூணாக பங்கி அந்த தாத்தா தாத்தாவோட அப்பா அவரோட அப்பா இந்த மூணு பேரையும் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் இது மாற்றிடுவோம் இது பித்தா பித்தா மகா பிரமிதா மகன் அவர் அங்கே போயிடுவார் தாத்தாவோட அப்பாவோட தாத்தா இருக்கார் இல்லையே அவரை அனுப்பிச்சு இது இப்போ சொல்கிறோம் ஒரு காலத்தில் ஏழு பிண்டம் வைக்கணுமா அவ்வளோதான் தீந்தான் படுத்துட்டு தான் சேர்க்கணும் எல்லா ஏழு தலைமுறைக்கு வைக்கணும்னா இப்போ மூணு தலைமுறையே படாத பாடுபடுறது அதுக்கு பேர் அதுக்கு பேர் அந்த மந்திரமே வந்து இப்போ நம்ம சொல்கிறோமே ஐக்கிய சூக்தம் சொல்கிறோமே ஐக்கமத்திய சூக்தம் அதுதான் மந்திரம் அதுக்கு ஐக்கமத்திய சூக்தம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா சங்க்சத்வம் சம்பதத்வம் அதுதான் மந்திரம் அதுக்கு சம்போமனாகும் சிஜானதாம் அந்த மந்திரத்தை சொல்லி தான் பிண்டீகரணம் பண்ணுறது விளக்கமாக எடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மாலை நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அடுத்த உங்க அப்படியே வச்சுக்கலாமா சௌரியமாக இருக்கும் ஏழு மணி கிளாஸ் இருக்கு அங்கே எத்தனை மணிக்கு இது கொடுக்குறாங்க டீ நாலு மணிக்கு ரெடியாகுதா மூன்றரை மணிக்கு முடியாது இல்லையா சரி சரி அப்போ நாலரைலேருந்து அஞ்சரை வச்சுக்கோ ஓம் பதிரங்கருணே பிஸ்ருனு யாம தேவாக பதிரம் பசியே மாக்ஷபர் வியசேமேவி தயுஸ்வந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நத்தோ அரிஷ்டேமி ஓகா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்விமையூர் எல்லாம் வாழி எங்கள் परापरमे ओम शांति, ओम शांति हरिहि आदि அன்பர்வாழி பராபரமே भुवनेश्वरी ஹரி ஓம் ஆதிகருநீன்மாத்தீவிக்கீ சத்நாசி